வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நாம் துன்புறுவதற்கு எவரை குறை கூற வேண்டும் தெரியுமா நம்மைத்தான் ஆம் நாம் துன்புறுவதற்கு எவரை குறை கூற வேண்டும் தெரியுமா நம்மைத்தான் என்கிறார் மெசெஞ்சர் நன்றி வணக்கம்